அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் காணவிருக்கின்ற பாடம் ஜோதிடமும் மனித மனமும் மிக முக்கிய குறிப்பு இன்றைய வகுப்பு அடியலின் தொடர் வகுப்புகளில் கலந்து கொண்டு மனம் என்ற பாடத்திட்டங்களை நன்கு படித்து முடித்த புரிதலுடன் இருக்கின்ற மாணவர்களுக்காகவே கொடுக்கப்படுகின்றது பழைய பாடத்திட்டங்களை படிக்காமல் நேரடியாக இந்த பாடத்திட்டத்திலே வருகின்றவர்களுக்கு இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது எவ்வாறு எனில் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் மேல்நிலை வகுப்பிற்கு வந்து அமர்ந்துவிட்டால் இவ்வாறு அந்த பாடத்திட்டங்கள் நமக்கு புரியாதோ அதுபோல் இங்கு கூற வருகின்ற மிக அரிய விஷயங்களை கீழ்நிலை மனதிலே காணப்படுகின்ற சாதாரண மனிதர்களாலே அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றேன் ஆகவே தயவுசெய்து புரிதலில்லாமல் இந்த பாடத்திட்டத்தை கேட்டு தேவையற்ற குழப்பங்களையும் கோபங்களையும் உண்டாக்கி வேண்டாம் என்றும் அறிவுறுத்த விரும்புகின்றேன் ஆகவே ஆன்மீக விஷயத்திலே ஆழமான புரிதலும் அரிய உண்மைகளையும் அறிய விரும்புகின்றவர்களுக்காகவே இந்த வகுப்புகள் இங்கு கொடுக்கப்படுகின்றன அதாவது படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பிரத்யேக பகுத்தறிவை கொண்டவன் மனிதன் மட்டும்தான் அதன் அடிப்படையிலே எல்லா ஜீவராசிகளையும் விட மிக உயர்ந்த ஆறாம் அறிவு பரிமாணத்திலே இன்றைய மனிதன் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவனாக பயணித்துக்கொண்டிருக்கின்றான் இந்த மனித பிறவிக்கு கீழான மற்ற பிறவிகளெல்லாம் இதுபோன்று நன்மை தீமைகளை பகுத்தறிய முடியாது அதனால் அவைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது இது நல்லது இது கெட்டது இது உயர்ந்தது இது தாழ்ந்தது போன்ற பாகுபாடுகள் எல்லாம் ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவர்களிடத்திலே என்றுமே காணப்படாது அது போன்ற அத்தியாவசிய தேவையும் அவைகளுக்கு கிடையாது ஆனால் அரிதான மனித பிறவி கிடைத்த இந்த மானிட பிறவியிலே தனக்கு கிடைத்த பிரத்யேக பகுத்தறிவிலே மனிதன் நன்மை தீமைகளை பகுத்தறுகின்ற பொழுது அதில் எது சிறந்தது எது தாழ்ந்தது என்ற ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு சார் நன்மையை நோக்கி நகர்கின்றார்கள் மற்றொரு சார் தீமையை நோக்கி நகர்கின்றார்கள் இவ்வாறு இருவேறு பிரிவினர்களிடையே காணப்படுகின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகள் பெரும்பாலான மனிதர்களிடத்திலே பல்வேறு குழப்பங்களை உண்டாக்கி வைத்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே உண்டானவர்கள்தான் இந்த ஜோதிக சாஸ்திரம் என்று கூறலாம் ஆதியில் மனிதன் தோன்றிய காலத்திலே இயற்கையைக் கண்டு மனிதன் பயந்து வணங்கினான் அவனுடைய ஆழமான தேடுதல்களிலே அவனுக்கு கிடைத்த பிரத்யேக ஆறாம் அறிவிலே ஒவ்வொன்றையும் பகுத்து அறிந்து கொண்டு அதை பற்றிய ஆழமான தேடுதல்களை அவன் மேற்கொண்ட பொழுது அதன் வாயிலாக அவன் அறிந்த விஷயங்களை தன்னுள்ளே உணர்ந்து அதை அப்படியே இந்த உலகத்திற்கு கொடுத்தான் அவ்வாறு கொடுத்த மகான்களைத்தான் நாம் ரிஷிகள் சித்தர்கள் என்று போட்டிருக்கின்றோம் அவர்கள் கொடுத்த நூல்களைத்தான் நாம் சாஸ்திரங்கள் என்று படித்துக் கொண்டிருக்கின்றோம் இதிலே சித்தர்கள் வெளிப்படுத்திய வானவியல் சாஸ்திரம் ஆஸ்த்ரானமி நாளடைவிலே கணித அறிவிலே மேம்பட்ட சில மனிதர்களின் கைவண்ணத்திலே அந்த வானவியல் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரமாக மாற்றப்படும் அதாவது மனித அறிவின் வளர்ச்சியிலே ஒரு படிநிலையிலிருந்து மறு படிநிலைக்கு மனிதன் உயர்ந்து கொண்டே வருகின்ற பொழுது அதில் நல்ல விஷயங்களும் வருகின்றன கெட்ட விஷயங்களும் வருகின்றன அவ்வாறு வருகின்ற இருவேறு விஷயங்களிலே அவரவர்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு நாம் இதுதான் சரி என்று வாதிட்டுக் இங்கு நாம் அறிவுறுத்த விரும்புகின்ற அரிய விஷயம் என்னவென்று நீங்கள் கவனித்தீர்களேயானால் தற்போது நாம் கையாண்டு கொண்டிருக்கின்ற பணம் என்பது கூட ஆதியிலே பண்டமாற்ற முறையில் நாம் கையாண்டு கொண்டிருந்தோம் ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை மாற்றிக்கொண்டு தான் நாம் பழக்கத்தில் புளங்கிக் கொண்டிருந்தோம் நாளடைவில் அது கடினமாக மனிதன் உருவாக்கியதுதான் இந்த பணம் இந்த பணத்தின் வாயிலாக சில பொருள்களை வாங்கலாம் விற்கலாம் என்ற அடிப்படையிலே கொண்டு வந்த இந்த பணம் இன்று மனிதர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு மயக்கத்தை உண்டாக்கிவிட்டது என்றால் அது மிகையாக அத்தகைய பண தேடுதல்களிலே ஆழமாக ஈடுபட்டிருக்கின்ற அதீத மனிதர்கள் அந்த பணம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பணத்தின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டால் அது ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் தான் பயன்பாட்டில் இருக்கின்றது என்பதை எளிதாக ஏற்றுக்கொள்ள அதே அடிப்படையிலே கணிதத்தின் உயர்நிலையாகிய வானுவியல் சாஸ்திரத்தை அப்படியே மனிதனோடு ஒப்பிட்டு அதை ஜோதிட சாஸ்திரமாக மாற்றப்பட்டுள்ளது எப்படி என்று கேட்டீர்களேனால் இப்பொழுது கடந்த காலத்திலே பண்ட மாற்றும் முறையிலே ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை நாம் வாங்கி கொண்டிருந்தோம் அப்பொழுது நாம் அந்த பொருளை கண்கூடாக பார்ப்போம் இந்த பொருள் இது இந்த பொருள் அது என்பதை நாம் பார்த்து நமக்கு தேவையான பொருள்களை நாம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு தேவையான பொருளை நம்மிடம் இருந்து நாம் கொடுத்து இவ்வாறு நாம் வியாபாரம் விவசாயம் போன்றவைகளை ஆதிகள் செய்து கொண்டிருப்போம் அதனுடைய முன்னேற்றமாக பணத்தை கொண்டு வந்து எல்லோருக்குமே எல்லா பொருளும் தேவையில்லை ஆகவே பணத்தை வைத்துக் கொண்டு தேவையான பொழுது பொருளை வாங்கிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே மனிதர்கள் ஏற்படுத்தி பணம் அதிக காலம் நம்மிடமே புழக்கத்தில் இருந்தது ஆனால் இன்றைய நிலையை சற்று கவனித்து பாருங்கள் இந்த பண பரிவர்த்தனை எப்படி நடைபெறுகின்றது ஒவ்வொருவரும் இத்தனை லட்சங்கள் என்னுடைய வங்கியிலே இருக்கின்றது என்று கூறிக்கொள்கின்றார்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆன்லைன் டிரான்ஸ்பர் செய்துவிடுகின்றார் இவர்களும் கையிலே பணத்தை வாங்கவில்லை அவர்களும் கையிலே பணத்தை பெறவும் இல்லை ஆனால் பண பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு இணையதளத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றது இதுபோலே வியாபாரமும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இணையதளத்திலே காணப்படுகின்ற ஷேர் மார்க்கெட் போன்ற பங்கு சந்தையிலே பணத்தை போடுவதும் பணத்தை எடுப்பதும் ஒரு கற்பனையிலேயே மனதின் பிடியிலே சிக்கிக்கொண்டு மனிதன் மயங்கி கொண்டிருக்கின்றான் அது மட்டுமின்றி தங்கம் வாங்குகின்றேன் அல்லது இந்த பொருளை வாங்குகின்றேன் அந்த டாலரை வாங்குகின்றேன் இந்த காயினை வாங்குகின்றேன் என்று எதிரெதிலோ பணத்தை முதலீடு செய்து அந்த பணம் தனக்கு இரு நான்கு மடங்காக பெருகிக் என்று தன் வங்கி கணக்கை பார்த்து மயங்கிக் கொண்டு அதன் சந்தோஷத்திலே தான் மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்வதாக வாவித்துக் கொள்கின்றான் அந்த பணத்திலே தன்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்கின்றான் ஒரு கற்பனையான வாழ்க்கையை மனிதன் வாழ்வது என்பது இன்றைய நவீன விஞ்ஞானத்திலே வெளிப்படையாக அனைவரும் ஒப்புக்கொண்ட விஷயமாகத்தான் காணப்படுகின்றது ஏன் இதையெல்லாம் நான் ஜோதிடத்தினுடன் ஒப்பிட்டு பேசுகின்றேன் என்று இது இதுபோன்றுதான் ஜோதிட சாஸ்திரமும் இல்லாத ஒன்றை இருப்பதாக கணிதத்தின் வாயிலாக மாற்றப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர் மனித மனம் இல்லாத பணத்தை இருப்பதாக எவ்வாறு கணிதத்தின் வாயிலாக உறுதி செய்து கொண்டு என்னுடைய வங்கியிலே இவ்வளவு பணம் இருக்கின்றது அவருடைய வங்கியிலே அவர பணம் இருக்கின்றது என்று பண பரிவர்த்தனை செய்து கொண்டு பணம் இருப்பது போன்ற ஒரு பாவனையிலேயே வாழ்ந்து கொண்டு தேவையான பொழுது சில பணங்களை எடுத்து செலவு செய்து கொண்டும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பது போல ஜோதிட சாஸ்திரம் வானவியல் சாஸ்திரத்தோடு ஒப்பிடப்பட்டு இந்த கிரகங்கள் இங்கெங்கு இருக்கின்றது என்பதை ஒரு மனிதன் பிறந்த தேதியையும் நேரத்தையும் வைத்து கணக்கிடுவதனால் உண்டாக்கப்படுகின்றது என்று அறிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே கணிதத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது கணித வல்லுநர்கள் எவ்வாறு இன்றைய ஆன்லைன் இணைய பரிவர்த்தனையிலே பங்கு சந்தையிலே பணம் உயர்வது போல காட்டிக் கொண்டிருப்பார்கள் சிறிது நேரத்திலேயே பணம் இறங்குவது போல காட்டிக்கொண்டிருப்பார்கள் இந்த இரண்டுமே அவர்கள் உருவாக்கிய அந்த சாஃப்ட்வேரின் சாதனை என்று எளிதாக அறிந்து கொள்ளுங்கள் கமாடிட்டிஸ் போன்ற பொருள் பரிவர்த்தனை பங்கு சந்தையிலே அந்தந்த நிறுவனத்தின் விற்பனைக்கு ஏற்றவாறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பணத்தை போட்டு பணத்தை பரிவர்த்தனை செய்கின்ற பெரும்பாலான இணையதள வியாபாரத்திலே அந்த பணம் இரட்டிப்பாக மாறுகின்றது நான்கு மடங்காக மாறுகின்றது என்பதெல்லாம் ஒரு கற்பனையிலேயே மயங்கி கொண்டு மாறுவது போல வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலானவர்கள் இறுதியில் பெரும்பாலான பணத்தை இழந்து விடுகின்றார்கள் என்பது தான் இங்கு அறிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்று கூற வருகின்றனர் ஏனென்றால் இது ஆசையிலே மனம் மயங்கி இது போன்ற அவல நிலைகளிலே சிக்கிப் போய்கின்றது இங்கு எல்லாவற்றையுமே கணிதவியல் வல்லுநர்கள் தங்களுடைய பொறியியல் அறிவிலே இணையதளத்திலே மென்பொருளின் வாயிலாகவே அதை இயக்குகின்றார்கள் என்று கூற வருகிறேன் எவ்வாறு ஒரு இயந்திரத்தை மென்பொருளின் வாயிலாக தான் இட்ட கட்டளைக்கு ஏற்றவாறு இயங்குகின்றதோ அதுபோலவே இந்த விஞ்ஞான வளர்ச்சி கணிதத்தின் அடிப்படையிலேயே எல்லாவற்றையும் இயக்க முடியும் என்பதையும் எடுத்துக் கூறுகின்ற இதை அன்றைய விவரம் தெரிந்த சில வல்லுநர்கள் ஒரு மனிதனின் பிறப்பை அவன் பிறந்த நேரத்தை அவன் பிறந்த இடத்தை வைத்து கணிதம் அமைத்து விடுகின்றார்கள் அதை ஜாதகம் என்று கூறுகின்றார்கள் இதிலே ஜாதகம் ஜோதிடம் என்று என்ன பெயரில் வேண்டுமானாலும் அழைத்துக்கொண்டாலும் அது மனிதன் பிறந்தவுடன் எழுதப்படுகின்ற ஒரு விஷயம் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த இடம் ஆகியவற்றை வைத்து கணக்கீடு செய்யப்படுகின்றது அந்த கணக்கிற்கு ஏற்றவாறு கால தேசங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது இந்த கணிதத்திலே அவன் பிறந்த ஊர் இடம் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் கூட ஒரே மருத்துவமனையிலே ஒரே நேரத்திலே இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன இரண்டு குழந்தைகளுக்கும் ஜாதகம் ஒரே மாதிரியாகத்தான் எழுதப்படுகின்றது ஆனால் அந்த இரண்டு குழந்தைகளும் ஒரே மாதிரியாக வாழ்கின்றனவா என்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை ஏன் ஜாதகத்தின்படி மனிதன் சரியாக வாழ்வதாக இருந்தால் ஜாதகத்தின்படி அந்த இடமும் நேரமும் சரியாக பொருந்து வருவதாக இருந்தால் அந்த ஒரே நேரத்திலே ஒரே மருத்துவமனையிலே பிறக்கின்ற இரண்டு குழந்தைகளும் ஏன் இருவேறு விதமாக வாழுகின்றன ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதை என்றாவது நாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா இதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நாம் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களிலே சிக்கிக்கொண்டு பணம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கின்றோம் மனிதன் அந்த மகத்தான அறிவை அறிய முடியாமல் அவனுக்கு தடையாக இருப்பதே இந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் உண்டான மனம் என்றுதான் சாஸ்திரம் எடுத்துக் கொள்கின்றது ஆக மனித அறிவின் உயர் பரிமாணமான ஆறாம் அறிவு பரிமாணத்திலே வந்த மனிதன் தன்னுடைய பிரத்யேக பகுத்தறிவினை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற பொழுது அவனுக்கு கிடைத்த விசேஷ அறிவிலே இது நன்மை இது தீமை என்ற பகுத்தறிந்து கொண்ட பிறகு தன்னுடைய சுயநலத்துக்காக சிலர் தீமைகளையும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றன பல்வேறு மகான்களாலும் பெரியவர்களும் எழுதிய ஜோதிட சாஸ்திரம் எப்படி பொய்யாக இருக்க முடியும் அது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திற்கும் உண்மையாக இருக்கின்றதே என்று நீங்கள் கூற வருவதாக இருந்தாலும் கூட இங்கு ஜோதிட வல்லுநர்கள் இதற்காக ஓயாமல் சண்டையிட்டுக் உண்மையில் இங்கு என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இங்கு வந்து போகின்றவைகள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனித உடலிலே நாம் வந்தாலும் ஒரு நாள் அந்த மனித உடல் இல்லாமல் போகின்றது நாம் மனித உடலில் வருவதற்கு முன்பு எங்கு இருந்தோம் என்னவாக இருந்தோம் இந்த மனித உடலை விட்ட பிறகு நாம் எங்கு செல்கின்றோம் என்னவாக இருக்கின்றோம் என்பதை யாராவது என்றாவது ஒரு நாளாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோம் இதே ஜோதிடம் பிறப்பின் அடிப்படையிலே ஜாதகத்தை கணித்து அதன் தசா புத்திகளையும் அவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளையும் கூறுகின்ற ஜோதிட சாஸ்திரம் எல்லாவற்றையும் சரியாக கூறுகின்றேன் என்று கூறி கொண்டிருக்கின்ற ஜோதிட சாஸ்திரம் இந்த நாளிலே இந்த நேரத்திலேதான் மனிதன் இறப்பான் என்பதையும் தெளிவாக கூற வேண்டும் அல்லவா ஏனென்றால் ஒரு விஷயத்தை தொடங்கி வைக்கின்ற சாஸ்திரம் அந்த விஷயத்தை சரியாக முடித்து வைக்க வேண்டும் அல்லவா அது ஏன் இந்த சாஸ்திரத்தினாலே இயலவில்லை இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா இது ஒரு பொய் சாஸ்திரம் இதை பெரும்பாலானவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் ஜோதிடம் பொய் என்பதை அவ்வளவு எளிதாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இது ஏற்று வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களிலே மனம் சிக்கிக்கொண்டிருக்கின்றன எவ்வாறு பணப்பரிவர்த்தனையிலே மனிதன் பல்வேறு காலங்களாக பல நூறு ஆண்டுகளாக சிக்கிக் கொண்டிருக்கின்றன இன்று அதே பண பரிவர்த்தனையை நவீன மின்மயமாக்கப்பட்ட மின் வணிகத்திலே இயந்திரமயமாக்கப்பட்ட இன்றைய நவீன வங்கிகளிலே பணம் இருப்பது போலவும் இங்கிருந்து பணத்தை அங்கே அனுப்புவது போலவும் எல்லாவற்றையுமே இணையதள வழிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வாறு எளிதாக ஏற்றுக்கொள்கின்றான் இது எப்படி அவனால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஒரு லட்சம் ரூபாய் என்னுடைய வங்கியில இருக்கின்றது அது என் கைக்கு வந்தால் தானே என்னுடைய பணம் என்று இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்த மனிதன் இன்று ஒரு லட்ச ரூபாய் என்னுடைய வங்கியில இருக்கின்றது அது என்னுடைய பணம் தான் ஆனால் நான் அதை அப்படியே மற்றவர்களை அனுப்புகிறேன் அதனால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை என் கையில் வராமலேயே அது அப்படியே கடந்து செல்வதை நான் விரும்புகின்றேன் அது எனக்கு சௌகரியமாகத்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றான் அப்பொழுது நவீனமயமாக்கப்பட்ட இன்றைய காலகட்டங்களிலே எவ்வாறு இந்த இணையதள வசதியையும் இன்றைய விஞ்ஞானத்தையும் மனிதன் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகின்றதோ அதுபோன்றே அன்றைய வானவியல் சாஸ்திரத்திலே கூறப்பட்ட அத்தியாவசிய விஷயங்களை அப்படியே மனிதனுடன் பொருத்தி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டதனால் வந்ததுதான் இந்த ஜோதிடம் என்று கூற இங்கு நம்முடைய தேவை என்ன கொடுக்கல் வாங்கலுக்கு பணம் தேவைப்படுகின்றது அதுபோல ஜோதிடம் என்பது என்ன இங்கு நாம் வாழ்வதற்கு நன்மை தீமைகளுக்கு தேவைப்படுகின்றது ஆனால் இங்கு நன்மையும் தீமையையும் ஜோதிடத்தின் வாயிலாகவா முடிவு செய்யப்படுகின்றது யோசித்து பாருங்கள் நாம் எங்கெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நன்கு யோசித்து பாருங்கள் இந்த உடலெடுத்து வந்தவுடன் உண்டாகின்ற இந்த ஜாதகம் அது எவ்வாறெல்லாம் இயங்கப் போகின்றது என்பதை ஒருவர் நம்முடைய மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தவிர அதாவது ஜோதிடத்திலே ஏற்றிக்கொண்ட எண்ணங்களிலே மனிதன் சிக்கிக்கொண்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதன் அவன் வாழ்கின்றான் அதைத்தான் அன்றைய பெரியவர்கள் மனம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வு என்று எடுத்துக் எந்த மனிதன் ஒருவன் தன்னுடைய மனதை விசாரித்து நன்மை தீமைகளை பகுத்தறிந்து இவைகள் எல்லாவற்றுக்கும் நானே காரணமாக இருக்கின்றேன் என்னுடைய மனம்தான் காரணமாக இருக்கின்றது என்னுடைய மனம் ஏற்றி எண்ணங்களிலே சிக்கிக் ஆனால் உண்மையில் நான் இந்த மனமா அல்லது உடலா என்பதை ஆராய்ந்து பார்த்தான் இந்த மனதிற்கும் உடலுக்கும் அப்பாற்பட்ட தன்னுடைய உண்மை சுரூபத்தை உன்னத சுரூபத்தை உணர்ந்து கொள்ள அதை விடுத்து அறியாமையிலேயே இந்த அறியக்கூடிய உடலை நான் என்று கருதி கொண்டு அதற்கு ஒரு ஜோதிடத்தையும் ஏற்றிக்கொண்டு அதன்படி வாழ்கின்றேன் என்று கூறிக்கொண்டிருப்பது எப்பேற்பட்ட ஒரு அவல நிலையை நம் இடத்திலே உண்டாக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதை சற்றே உணர்ந்து கொள்ள பாருங்கள் உண்மை அவ்வளவு எளிதாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் சிறிய வயதிலிருந்தே மனம் ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு அதுதான் சரி என்று வளர்ந்து வருகின்ற பொழுது சில நூறு ஆண்டுகளிலே அந்த விஷயத்தை மாற்றிவிட முடியுமா என்றால் நிச்சயம் அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது ஏனென்றால் பல நூறு ஆண்டுகளாக ஒரு விஷயத்திலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் திடீரென்று இந்த ஒரு சில ஆண்டுகளிலே அந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டும் என்றால் மனம் அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்களும் மனித அறிவின் மகத்தான பல விஷயங்களும் பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுத்திருப்பது போல தீமைகளையும் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றது இங்கு நன்மை தீமைகள் என்ற இரண்டும் கலந்திருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதில் நன்மை மட்டுமே இருக்க வேண்டும் தீமை இருக்கக்கூடாது என்று இங்கு நான் கூற வரவில்லை நன்மையும் தீமையும் கலந்துத்தான் இருக்கும் ஆனால் தனக்கு கிடைத்த பிரத்யேக பகுத்தறிவின் வாயிலாக மனிதன் எது நன்மை எது தீமை என்பதை விசாரித்து அறிந்து கொண்ட பிறகு தனக்கு நன்மையை தரக்கூடிய விஷயங்களில் மட்டும்தான் அவன் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் அவ்வாறு அவன் ஈடுபட்டு அந்த அரிய உண்மையை அவன் அறிந்து கொள்கின்ற இந்த மகத்தான மனித பிறவியின் அடுத்த உயர் பரிமாணமான ஏழாம் அறிவு பரிமாணத்திற்குள் நாம் நுழைய முடியும் தாவரத்திலே இருந்து ஐந்தறிவு மிருகம் வரை வந்து ஆறறிவு படைத்த மனிதனாக மாறிவிட்டாலும் கூட அந்த அறிவு பரிமாணம் மேலும் உயர் பரிமாணத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அரிதான இந்த மனித பிறவியிலே தனக்கு கிடைத்திருக்கின்ற பிரத்யேக ஆறாம் அறிவிலே எது நல்லது எது கெட்டது என்று விசாரித்து அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு அதிலே நன்மையை நோக்கி நாம் நகர்கின்ற பொழுது மிக நாம் ஏழாம் அறிவு பரிமாணத்திற்குள்ளே நுழைந்து விட முடியும் இங்கு ஏழாம் அறிவு பரிமாணம் இருமைகள் கடந்த அந்த ஏக இறைவனின் ஏகாந்த பரிமாணம் என்று எடுத்துக் கூறுகின்றோம் அதிலே எவர் ஒருவர் நுழைந்து விடுகின்றாரோ அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அவர் வருவதும் இல்லை போவதும் இல்லை அவர் என்றும் நித்தியமாக இருக்கின்ற நிர்குணஸ்வரூபமான பரபிரமே என்பதைத்தான் சாஸ்திரம் மிக மிக வலியுறுத்தி கூறுகின்றார் எத்தனையோ சாஸ்திரங்களை நம்முடைய மகான்கள் ஏற்றியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த சாஸ்திரங்கள் நாளடைவிலே மறுவி பல்வேறு மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தனமான காரியங்களையும் மனிதனிடத்திலே புகுத்தப்பட்டு அதன் வாயிலாக சிலர் தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை விசாரித்துத்தான் அறிந்து கொள்ள ஒரு விஷயத்தை சரி என்று அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற மனம் அது நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவான ஆறாம் அறிவு பெற்றது என்று கூறிவிட முடியாது ஆனால் எவர் ஒருவர் தனக்கு கிடைத்திருக்கின்ற பிரத்யேக அறிவை விசாரித்து அதில் நன்மை தீமைகளை நன்கு பிரித்து புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த மனித பிறவியின் மகத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறேன் சராசரி மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவிலே அந்த உணவு நன்கு செரிமானம் ஆகி முடிந்த பிறகுத்தான் அடுத்த வேலை உணவை உண்ண வேண்டும் என்று பல்வேறு மருத்துவ நூல்களும் மகா ஞானிகளும் நமக்கு தெரிவித்துள்ளார்கள் ஆனால் நாம் அப்படியாக உண்கின்றோம் யோசித்து பாருங்கள் திருக்குறளும் இதை பற்றி மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி என்று திருவள்ளுவர் தெளிவாக விளக்குகின்றார் இதன் பொருள் என்ன என்று கவனித்தீர்களேயானால் உண்ட உணவு நன்கு செலுத்த பிறகு அடுத்த உணவை நாம் அளவுடன் உட்கொண்டால் உடம்பிற்கு மருந்து என்பது என்றுமே தேவைப்படாது என்று இந்த குரல் எடுத்துக் கூறுகின்றது ஆனால் நாம் அப்படியாக உணர்கின்றோம் அல்லது அப்படித்தான் வாழ்கின்றோமா சிறிய வயதிலிருந்தே நாம் பள்ளிக்கூட்டத்திலே படிக்கின்ற பொழுது அவசர அவசரமாக உணவை உண்டு கையை கழுவியும் கழுவாமலும் பள்ளிக்கூடத்துக்கு ஓடிக்கொண்டிருப்போம் பள்ளியிலே உணவு இடைவேளையிலே பசிக்கின்றதோ பசிக்கவில்லையோ கட்டாயம் உணவை உண்டு விடுவோம் அவ்வாறே மாலையில் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டிற்கு வந்தவுடனே பசி எடுத்தால் உடனே உண்டு விடுவோம் பிறகு இரவு நேர உணவையும் நாம் உண்டோம் இவ்வாறு நாம் சிறிய பாலப்பருவத்திலே நன்கு ஓடி விளையாடுகின்ற காலத்திலே அந்த விளையாட்டின் காரணமாக உண்ட உணவு நன்கு செதிக்கப்பட்டு அடிக்கடி பசி எடுப்பதினாலே அதுபோன்று வேளா உணவை உண்டு அந்த உணவு பழக்கத்தை நம்மால் விட முடியாமல் இன்றுவரை நாம் அதை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று இங்கு சுட்டிக்காட்டுகின்றோம் அதாவது ஒரு விஷயத்தை விடாமல் காலகாலமாக நீங்கள் பழகி கொண்டு வந்தால் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியாது என்பதை உதாரணத்துக்காக இதை கூற வருகின்றோம் ஆனால் இன்றைய வயதான பின்பும் பசி எடுத்த பிறகுதான் உண்ண வேண்டும் என்பதை நாம் அறியாமல் எவ்வாறு சிறு வயதிலே வேளா வேலைக்கு உணவை உண்டு கொண்டிருந்தோமோ அதுபோலவே காலையானால் உணவு மதியமானால் உணவு மாலையானால் உணவு இரவு உணவு என்று எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்லாமல் உணவை உண்டு கொண்டிருப்பதனால்தான் உடலிலே பல்வேறு நோய்கள் நமக்கு உண்டாகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே திருக்குறள் மற்றொரு குரலிலும் இந்த உணவை பற்றி அறிவுறுத்துகின்றது அற்றால் அறவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடி துய்க்கும் ஆறு என்று எடுத்துக் கூறுகின்றான் உண்ட உணவு செழித்ததையும் உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்பதுதான் ஒருவன் நீண்டகாலம் வாழ்வதற்கு வழி என்று எடுத்துக் கூறுகிறான் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உணவு விஷயத்திலே நாம் எப்படி அப்படியே அறியாமையிலேயே இன்று வரை இருக்கின்றோமோ அதுபோலவே இந்த ஜோதிடம் மருத்துவம் என்ற பல்வேறு விஷயங்களிலே நாம் சிக்கி என்பதை எளிதாக ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதை விடுத்து பணம் போன போக்கிலே மற்றவர்கள் நம் மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டவைகளெல்லாம் உண்மை என கருதி கொண்டு அதை அப்படியே பிடித்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தோமே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதாபகரமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் மனிதன் மகத்தானவனாக மாற வேண்டுமாயின் அரிதான மானிடப்பிறவியில் கிடைத்திருக்கின்ற ஆறாம் அறிவை நன்கு உபயோகப்படுத்தி உண்மை எது பொய்யது என்பதை விசாரித்து தெரிந்து கொள்ள பாருங்கள் ஒருவர் கூறுவதை அப்படியே உண்மை என்று மனதிலே பதித்துக்கொண்டால் அது சரியாகிவிடும் என்ற தவறான ஒரு வழிமுறையை விட்டுவிடுங்கள் அரிதான மனித பிறவியிலே கிட்டத்தட்ட ஆறாம் அறிவிலே நன்மை தீமைகளே பகுத்தறிய வேண்டும் என்று பல மகான்களும் எடுத்துக் கூறுகின்றார்கள் ஒரு உண்மையை நன்கு புரிந்து முயற்சி செய்யுங்கள் ஜோதிஷம் என்றால் சமஸ்கிருத மொழியிலே ஜோதி என்றால் ஒளி ஜோதிடம் என்றால் ஜோதிஷம் என்றால் ஒளியை அறிவதற்கான வழி என்று அர்த்தம் அதாவது ஒளியாகிய இறைவனை அந்த உண்மையை அறியும் வழி என்று அறிந்து கொள்ள வேண்டும் வானவியல் சாஸ்திரத்திலே ஆஸ்த்ரானமியிலே ஒவ்வொரு கோள்களும் பூமியிலிருந்து எத்தனை தொலைந்துரைத்தில் இருக்கின்றன அது எத்தனை ஒளியாண்டுகள் தூரத்திலே காணப்படுகின்றது அதற்கும் இதற்கும் உள்ள கால இடைவெளி என்ற சில விஷயங்களையும் சித்தர் பெருமக்கள் கணக்கிட்டு நம்முடைய பூமியிலே என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அதில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எடுத்துக்கூறிய ஒரு வானவியல் சாஸ்திரத்திலே மனிதன் தன்னுடைய குறுக்கு புத்தியிலே ஜோதிடம் என்பது பல்வேறு நட்சத்திரங்களின் ஒளியினால் எழுதப்படுவது என்று கூறிக்கொண்டு அந்த ஜோதிடத்தை கிரகநிலை ஜோதிடம் என்றும் ஜென்ம ராசியிலே சக்கரத்தில் சந்திரனின் நிலையை கொண்டு கணக்கெடுக்கின்ற ஜோதிடம் என்றும் சிலர் சூரியனை மையமாக வைத்து கணக்கிட வேண்டும் என்றும் இன்னும் சிலரோ ஜோதிடம் கணிப்பதற்கு பிறந்த நேரம்தான் மிக மிக முக்கியம் என்றும் இன்னும் சிலர் நேரத்தை விட அவர் பிறந்த இடம்தான் மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டும் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களுடன் பல்வேறு முரண்பட்ட ஜோதிடங்களை இன்று மக்களிடையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஜோதிடம் ஒரு கணிதவியல் சாஸ்திரம் ஒரு கணக்கை எப்படி வேண்டுமானாலும் அவர் அவர்கள் உட்பட்டது போல கணித்து அதற்கு விடையை கொண்டு வந்துவிட முடியும் அதன் அடிப்படையிலே தான் இன்று இத்தனை நவீன மென்பொருள்களும் தயாரிக்கப்படுகின்றன அதை வைத்தாவது நீங்கள் சற்று அறிந்து கொள்ள முயற்சி அந்த மென்பொருளை ஏற்றுவிட்டால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள முடியும் என்பதற்கு ஏற்றவாறு இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி கணிதவியல் வளர்ச்சி அதீத அற்புதங்களை நம்மிடையே எடுத்துக் கூறி கொண்டிருக்கின்றது இதை எல்லோரும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றோம் ஏற்றுக்கொண்டுத்தான் இருக்கின்றோம் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் இன்று கணிதத்தை கையாள உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலே உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உள்ளே புகுத்தி அதற்கான விடையை கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கணிதத்திலே மாற்றிவிட முடியது போல இன்றைய நவீன மென்பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன இது எப்படி எளிதாக சாத்தியமானது என்றால் நவீன கண்டுபிடிப்பிலே வந்த வன்பொருள் அதை மிக எளிதாக சாத்தியமாக்கி காட்டுகிறது ஆனால் இன்றைய கம்ப்யூட்டர் வன்பொருள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே அன்றைய மனித அறிவு இந்த கணிதத்தை வைத்து இந்த ஜோதிடத்தை கண்டுபிடித்தது என்றுதான் நான் இங்கு கூற வருகின்றேன் ஆகவே இங்கு ஜோதிடம் என்பது மனிதனுக்காக படைக்கப்பட்டது கிடையவே கிடையாது அது ஒரு வானுவியல் சாஸ்திரம் அதை எடுத்து மனிதனுடன் பொருத்தி இன்றைய பெரும்பாலான மனிதர்களை மடையர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க வணிக மயமாக மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்களை அவரவர்கள் மனம் போன போக்கிலே மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கிழந்தை பிறந்தவுடனே அதனுடைய ஜாதகத்தை கணித்து அதனுடைய வாழ்க்கையை இவர்களே தீர்மானித்து விடுகின்றார்கள் ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல ஒரே நேரத்தில் இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன அதற்கு ஜோதிடம் எழுதும் பொழுது ஏன் ஒரே மாதிரி இல்லை என்று கேட்டால் அதற்கு ஜோதிடர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் அந்த குழந்தை பிறந்த ஊரை பொறுத்து மாறுபடலாம் இப்பொழுது எட்டு மணிக்கு கோவையிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது அதே எட்டு மணிக்கு சென்னையிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் இடம் மாறுகின்றது அல்லவா அதற்கேற்றது போல அவர்களுடைய வாழ்க்கையும் மாறும் அவர்களுடைய கணப்பும் மாறும் என்று கூறுகிறார் சரி அப்படியே நாம் ஒப்புக்கொள்கின்றோம் வைத்துக் கொண்டாலும் கூட ஒரே ஊரிலே ஒரே கோவையிலே ஒரே மருத்துவமனையிலே ஒரே நேரத்திலே இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன அப்பொழுது இரண்டு குழந்தைகளின் ஜாதகமும் அந்த நேரத்தை வைத்து கணக்கெடுக்கின்ற பொழுது ஒரே மாதிரி வருகின்றது இப்பொழுது எதன் அடிப்படையிலே அந்த குழந்தைகள் இருவரும் ஒரே மாதிரி வாழ்வார்கள் என்று கூற முடியும் என்று நான் கேட்கின்றேன் யோசித்து பாருங்கள் சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை சாத்தியமாக்குவேன் என்று கூறுவது மனித சமுதாயத்திற்கு ஒரு மகத்தான இழுக்கு என்பதை ஏற்றுக்கொள்வது தவறான விஷயங்களிலே சிக்கிக்கொண்டு மனம் போனபடி மயங்கி கொண்டு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை ஆறாம் அறிவை கிடைத்தற்கரிய உயர் பரிமாணத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணமாக ஏழாம் அறிவு பரிமாணத்திற்கே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சற்று விசாரித்து புரிந்து முயற்சி செய்ய சாதாரண மிருகத்தைப் போலவே வாழ்ந்துவிட்டு இறப்பதற்காக கிடைத்ததல்ல இந்த மனிதப் பிறவி ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட எப்படி வாழ்கின்றது என்று கேட்டால் உண்கின்றது உறங்குகின்றது குழந்தை குட்டிகள் பெற்றுக்கொள்கின்றது நோய் வருந்து இறந்து விடுகின்றது மனிதனும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மிருகம் போல வாழாமல் தனக்கு கிடைத்த ஆறாம் அறிவு பரிமாணத்திலே மனம் என்ற ஒன்று அதீத ஆற்றலுடன் நமக்கு கிடைக்க பெற்றதினாலே அதை வைத்துக்கொண்டு நன்மை தீமைகளை விசாரித்து இந்த மனம் என்பது என்ன இந்த உலகம் என்பது என்ன இறைவன் என்பது யார் நான் யார் என்று எவர் ஒருவர் விசாரித்து விடை காண முயற்சி செய்கின்றாரோ அவர்தான் அரிதான் இந்த மானிடப்பிறவியின் மகத்துவத்தை அறிந்து கொண்டவர் என்று இங்கு கூற ஆகவே அரிதருது மானிடராய் பிறத்தல் என்ற இந்த அரிதான மானிடப்பிறவியை நன்கு புரிந்து கிடைத்தற்கரிய இந்த பிறவியை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு தேவையற்ற உலக விவகாரங்களிலே உண்மை என்று சிக்கிக்கொள்ளாமல் மூட நம்பிக்கைகளிலே நுழைந்து மாட்டிக்கொள்ளாமல் மகத்தான அறிவிலே நல்லதை நோக்கி நகருங்கள் என்று வலியுறுத்துகின்றோம் எத்தனை விஷயங்களை சுட்டிக்காட்டி கொண்டு இருக்க முடியும் மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் இன்று நவீன வளர்ச்சியிலே வந்த மருத்துவத்துறை எப்படியெல்லாம் மருந்துகளை கொடுத்து மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் சற்று யோசித்து பாருங்கள் ஆதியில் இத்தனை மருந்து மாத்திரைகள் ஏது அன்றும் மனித இனம் இருந்து கொண்டுதான் இருந்தது வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார் எல்லாம் வியாபாரமயமாக்கப்பட்டு இன்று புதிய புதிய மருந்துகளும் புதிய புதிய மருத்துவமனைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன மனித சமூகம் அதிகமாகிவிட்டது மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது என்ற காரணங்களை கூறிக்கொண்டிருந்தாலும் உண்மையில் இங்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்றே விசாரித்து அறிந்து கொள்ள முயற்சி செய்து பாருங்கள் நாம் உணவுச் சங்கிலே கை வைக்கின்றோம் தேவையற்ற உயிரினங்களை செயற்கையாக உருவாக்குகின்றோம் உதாரணத்திற்கு பிராயில் கோழிகள் பல்வேறு செயற்கை காய்கறிகள் என்று கூறிக்கொண்டே போகலாம் இதுபோல் மனித அறிவிலே நன்மைகளை விட தீமைகளை அதிகமாக மக்களிடையே புகுத்தி அதிலே பணம் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பதனால்தான் எல்லா துறையிலுமே இன்று ஏமாற்றத்திற்கு மனிதன் உட்பட்டு கொண்டிருக்கின்றான் ஒவ்வொன்றையும் நன்கு கவனித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றிலையுமே அதிக ஆசைகளின் காரணமாக மனிதன் அன்றல்பட்டு கொண்டிருக்கின்றான் அதை சற்று நான் விசாரித்து அறிந்து கொண்டு நமக்கு கிடைத்த பிரத்யேக அறிவினை முன்னிறுத்தி நான் யார் என்று தன்னை விசாரித்து நான் இந்த உடல் இந்த மனமல்ல இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட மகத்தான அறிவுதான் நான் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்றேன் எவ்வளவோ விஷயங்களை இதுபோன்று நாம் எடுத்து உதாரணத்துடன் விலக்கிக்கொண்டே போகலாம் காலம் அதிகமாக இல்லை என்பதனாலே சில அத்தியாவசிய விஷயங்களை மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டி இந்த அரிதான மனிதப் பிறவியின் மகத்துவத்தை புரிந்து நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அதில் நல்லதை நோக்கி நகர்வதற்கு முயற்சி செய்யுங்கள் மனம் போன போக்கிலே போகாமல் அறிவு வழிநடத்துகின்ற அரிதான நல்வழிகளை பயணிக்க முயற்சி செய்யுங்கள் அகண்டத்தை அறிந்து கொள்ளுங்கள் அழியா நிலையை அடைந்துவிட முயற்சி செய்யுங்கள் அதுவே ஆறாமறிவு பரிமாணத்திலிருந்து வேளாறிவு பரிமாணத்திற்கு நாம் உயரக்கூடிய உன்னத நிலை உன்னத பிறவி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி And that's it.